ிாத்தயத்த வேற்றைக்காணமுதிரா கிருஷாத்தமே நமம் ஹெய்ட்ட மத்திருமோரே வேதாந்த கிருத் வேத விதேவச்சாகம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சாஸ்திரத்தோட சாரத்தை இந்த ஸ்லோகத்தில் அழகாக சொல்லி பூர்த்தி பண்ணுறார் இந்த அத்தியாயத்தில் மொத்தம் இருபது ஸ்லோகம்தான் முதல்ல இந்த வாழ்க்கை இறைவனை அடிப்படையாக கொண்டுதான் அல்லது மெய்ப்பொருளை அடிப்படையாக கொண்டுதான் தோன்றுகிறது நம்முடைய உடலும் உள்ளமும் அதே சமயம் இந்த உடலாலும் உள்ளத்தாலும் அறியப்படுகின்ற உலகப் பொருள்கள் அனைத்தும் மெய்ப்பொருளிலிருந்தே மாயையால் தோன்றியிருக்கின்றன கயிற்றில் பாம்பை போல என்பதுதான் அத்வைத சித்தாந்த சாஸ்திரோபதேசம் அந்த அடிப்படையில் தான் பகவான் இந்த படைப்பை மெய்ப்பொருளோடு இணைத்து தெரிந்து கொள்ள வேண்டும் படைப்பிலே பற்றுக்கொள்ளக்கூடாது இந்த படைப்பிலே மெய்ப்பொருளை அறிவதற்கு நம்மையே நாம் ஆராய்ச்சி செய்தால் இந்த உடலிலே உணர்வாக விளங்கி கொண்டிருக்கிற அந்த தூய உணர்வே மெய்ப்பொருள் என்பதை அறிந்து கொள்ளலாம் என்பதை அழகாக உபதேசம் பண்ணினர் பிறகு படைப்பிலும் மெய்ப்பொருளே பல்வேறு தோற்றங்களாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் சுருக்கமாக அதே சமயம் தெளிவாக உணர்த்தினார் உணவுப் பொருளாகவும் உண்பவனாகவும் சூரியன் சந்திரன் இவர்களையெல்லாம் ஒளிர்விப்பவராகவும் அவரே விளங்குகிறார் என்பதை அழகாக உபதேசம் பண்ணினார் இப்பொழுது சுருக்கமாக நிறைவு செய்கிறார் பகவான் இங்கே சர்வசிய ஹிருதி அகம் சன்னிவிஷ்டகா அனைவருடைய உள்ளத்திலும் அகம் அகம்னா நான் சம்நிவிஷ்டகா நன்றாக விளங்கிக் கொண்டிருக்கிறேன் நான் நான் என்கின்ற உணர்வாக பத்தாவது அத்தியாயத்திலே சொன்னார் அனைத்து உடல்களிலும் விளங்குகின்ற உள்ளங்களிலே நான் தூய உணர்வாக ஆத்மஸ்வரூபமாக நான் என்ற சொல்லுக்கு உண்மை பொருளாக விளங்குகிறேன் என்றார் ஆக அனைவருடைய உள்ளத்திலும் நான் நன்கு சிறந்து விளங்கி கொண்டிருக்கின்றேன் விசேஷமாக விளங்கி கொண்டிருக்கிறார் நன்றாக சிறப்பாக ஐயத்திற்கிடமில்லாமல் சிறிது கூட தவறாக நாம் கருத முடியாத அளவுக்கு சரியானதையும் தவறானதையும் எந்த ஒரு தத்துவம் உள்ளத்திலிருந்து அறிந்து கொண்டிருக்கின்றதோ அந்த தத்துவ விஷயத்தில் நமக்கு ஐயமோ தவறாக புரிந்து கொள்ளுதலோ இருக்கவே முடியாது நான் இருக்கிறேன் என்ற விஷயத்திலே நமக்கு தவறாக புரிந்து கொள்ளுதலோ அல்லது ஐயத்திற்கு இடமோ இருக்க முடியாது நான் என்னவாக இருக்கிறேன் என்கின்ற விஷயத்தில்தான் நமக்கு ஐயப்பாடு இருக்கலாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம் ஆனால் நான் இருக்கிறேன் அந்த நான் என்பது நான் என்கின்ற அந்த உணர்வு அந்த உணர்வே நான் சொல்லப்போனால் நான் என்ற சொல்லும் உணர்விலே கற்பிக்கப்பட்டிருக்கிற ஒரு சொல்தான் உடலின் கோணத்தில் உள்ளத்தின் கோணத்தில் நான் என்ற சொல்லு கூட உணர்விலே கற்பிக்கப்பட்டதுதான் நான் என்றும் நீ என்றும் அது என்றும் அவன் என்றும் அவள் என்றும் அது என்றும் இது என்றும் இந்த பிரதிப்பெயர் சொற்கள் சர்வநாம பதங்கள் எல்லாம் இந்த உணர்விலே கற்பிக்கப்பட்டவைகள்தான் என்பதுதான் அத்வைத சித்தாந்தத்தின் முக்கியமான உபதேசம் ஆகவே அனைவருடைய உள்ளத்திலும் உணர்வாகிய நான் நான் என்ற சொல்லுக்கு ஆதாரமாக விளங்கி கொண்டிருக்கிறேன் மத்தகா என்னை சார்ந்துதான் உணர்வை சார்ந்துதான் ஸ்மிருதிஹி ஞானம் அபோகனஞ்ச ஸ்மிருதிஹின்னு சொன்ன ஏற்கனவே அனுபவித்ததை சிந்தித்து பார்த்தல் அதற்கு பெயர்தான் நினைவுன்னு பெயர் இந்த சுலோகத்துக்கான விளக்கத்தை நான் இந்த சொல்லி இருக்கேன் மேலும் இந்த ஸ்லோகத்திற்குரிய பொருளை நாளைக்கு பகிர்ந்து கொள்ள முயற்சிக்கிறேன் சன்னிவிஷ்டி அப்போனஞ்சமே வேத விதேவாஹம்